तापत्रय विनाशाय சச்சிதானந்த விோத்பதித்தாவிநாகிருஷ்ணாய்ச்சித் நேத்சா ஆமாமோ भगवान விச்சரேஜ்ஜவன்முகவான்ஷர் முக்தனுடைய லக்ஷணங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் முக்தி அடைய விரும்புகிறவனுக்கு இது சாதனங்களாகவும் அமைகின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்ன சொல்லுகிறார் முனிஹி ஆத்மாராமகாபவதி எப்போவும் தன்னில்தான் சந்தோஷமாக இருக்காங்கிறார் அதாவது சந்தோஷத்துக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன்லாம் தேவையில்லை இங்கே அவனுக்கு அவன் ஆனந்தமாக இருக்கான் ஆத்மா ராமகான்னா தானே ஆனந்தமாக இருக்கான்னு அர்த்தம் தன்னில் ஆனந்தமாக இருக்காங்கிறத விட ஆனந்தமாகவே இருக்குது அது வார்த்தையால் சொல்ல முடிகிறதில்ல அந்த நிறைவு ஞானம் என்பது மோன வரம்பு அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறதுங்கிறது கிடையாது பிஷாமல் இருக்கான் ஜடவத்து விச்சரேத் ஜடம் மாதிரி சஞ்சரிக்கிறாங்கிறது அது மாத்திரமில்லை சாதுவா அசாதுவா கிஞ்சித்து ந வதேத் ந குறியாத் நல்லது கெட்டது எதையுமே செய்யறதும் இல்லை பேசுறதும் இல்லை நினைக்கிறதும் இல்லை நினைச்சா தானே பேச முடியும் பேசினா தானே செய்ய முடியும் அனையாவிரா ஜடவத் பிச்சரேத் இந்த எண்ணத்தோட எண்ண அணையாவிர்த்தியான்னா என்ன அர்த்தம் இப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு ஜடம் மாதிரி அறிவில்லாதவன் எப்படி இருப்பானோ ஒரு வைத்தியக்காரன் மாதிரி பாலவத்து உண்மத்தவத்து ஜடவத்து அது வந்து சுபாவமாக வந்து விடுறது அது ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக கல்டிவேட்லாம் பண்ணுறதில்லை அந்த ஞானத்தோட பலன் அப்படி ஆகி விடுகிறது அந்த எண்ணங்கள் அடங்கி விடுகின்றன சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மெளனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே அப்படின்னு தாய்மான்வர் சொன்ன மாதிரி இது முக்தனுக்கு அந்த வேதாந்தம் படித்து ஜான பலம் ஏற்பட்டவுடனே இதெல்லாம் தானாகவே நிகழ்கின்ற நிகழ்வுகள் இது முக்தனுடைய இலக்கணம் இதை புரிஞ்சின்றிருந்தோம்னா நாமளும் சாஸ்திர விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோமானா இந்த சுவாவங்கள் நமக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நமக்கு வர்றதுல தான் தாத்பரியம் ஆக இன்னொருத்தரை பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம் ஆனால் நமக்கும் இந்த ஜான பலம் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணணும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான